அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலும் தேசிய மனுவேல் இதனால் சிந்தனையின் தலைப்பு நம்பிக்கையும் முயற்சியும் உண்மையில் எந்த ஒரு லட்சியமும் எந்த ஒரு முயற்சியும் தோற்று இல்லை லட்சியங்கள் நியாயமானவையாக இருந்து அவற்றுக்கான முயற்சிகள் உண்மையாய் இருக்குமானால் தோல்வி என்பதே கிடையாது தோல்விகள் என சில இடையிடையே தோன்றினாலும் அது நம்பிக்கையின்மையினால் உருவாவதே தவிர வேறொன்றுமில்லை இன்னும் தீர்க்கமாக சொல்ல வேண்டுமானால் எந்த ஒரு செயலிலும் வெற்றி தோல்வி என்பது கிடையாது அதற்கு மாறாக நம்பிக்கை நம்பிக்கையின்மை மட்டுமே உண்டு முயற்சிகளில் ஏற்படும் தடங்கல்களை நாம் தோல்வியில் என நினைத்து நம்பிக்கை இழந்துவிட்டால் அது நம்பிக்கையின்மையே தவிர தோல்விகள் கிடையாது நம்பிக்கை அந்த உணர்வே நம்ம இறுதி வரை மகிழ்ச்சியோடு முயற்சிகளை மேற்கொள்ள வைக்கும் நம்பிக்கையோடு முயற்சிகளை மேற்கொள்ளுவோம் நன்றி